இருபத்தி ஏழு அப்துல்லாஹின் மசூத் அலி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது அல்லாஹமுக்கு மிக விருப்பமான செயல் எது என்று நபி செல்லும் அணைகளை செல்லும் அவர்களிடம் நான் கேட்டபோது தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தோல்வதாகும் என்று பதில் கூறினார்கள் அதற்கு எது என்றேன் பெற்றோருக்கு நன்மை செய்தல் என்றார்கள் அதற்கு அடுத்தது எது என்றேன் அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிதல் என்றனர் எனக்கு இவற்றை நபி சொல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் அறிவித்தனர் கேள்வியை மேலும் நான் அதிகப்படுத்தியிருந்தால் நபி சொல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களும் மேலும் சொல்லியிருப்பார்கள்